மாதி எல்லாம கூறியதாவது நாங்கள் அசரு தொழுதுவிட்டு மதினாவில் உள்ள கூஃபா பகுதியில் இருந்த பனு அமர் பின் குலத்தாரிடம் சென்றால் அவர்கள் அசர தொழுது கொண்டிருப்பதை காண்போம்